பொறுமை மன்னர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு முதல் கல் குயிக் ஜட்ஜ்மெண்ட் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் எட்டாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் இயேசு ஒலிவ மலைக்கு போனார் மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேத பாரகரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசி நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் ஏசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த பெண் நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்து அந்த பெண்ணை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் பெண்ணே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே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 தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பிய பிதாவுமாக இருக்கிறோம் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குறந்திய நான்காம் அத்தியாயம் ஐந்தாம் வசனத்தின் முதல் பகுதி கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் ஜட்ஜ் நத்திங் Before the appointed time, wait till the Lord comes. சிக்கலான வேலைகளிலும் நமது நாசரேத்து தச்சரின் பொறுமையை என்னென்று சொல்லுவது உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவளை அவரிடம் கொண்டு வந்தார்கள் குற்றம் சாட்டினோர் வேத போதகரும் ஆலய தலைவரும் தான் இயேசுவின் நியாயத்தீர்ப்பை கோரினர் அவரோ கேளாதவர் போல் குனிந்து தரையிலே எழுத துவங்கிவிட்டார் தலைவர்களோ அவரை விட்டார்கள் இல்லை எனவே அவர் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும் என்றார் அவர்கள் எல்லாரும் குத்தப்பட்டு அவளை கல்லெறிய தகுதியுள்ள ஒரே நபராகிய இயேசுவுக்கு முன் அவளை விட்டுவிட்டு ஒவ்வொருவராய் கடந்து சென்றனர் இயேசு அவளை பார்த்து நானும் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதில்லை என்றார் நம் ஒவ்வொருவரிடமும் இயேசுவின் அன்பும் பொறுமையும் இப்படித்தானே இருக்கிறது உடனெலும் உணர்வினால் இயேசு செயல்படவில்லை அமைதியாக அச்சூழலை பகுத்து பார்த்தார் குற்றம் சாட்டினவர்களையும் குற்றம் சாட்டப்பட்டவளையும் குறித்து அவர் சிந்தித்தார் தரையில் எழுதிக்கொண்டு நேரம் எடுத்தார் என்ன செய்வது எப்படி சமாளிப்பது என்று தெரியாத வேலைகளில் நாமும் தாழில் சும்மா கிரிக்கொண்டிருப்போம் அல்லவா காலத்திற்கு முன்னே எதற்கும் தீர்ப்பளித்து விடக்கூடாது என்று நாம் தெளிவான கட்டளை பெற்றுள்ளோம் பிறரது தவறுகளை குறித்து நாம் பொறுமையாயிருக்க வேண்டும் அவர்கள் நமது தவறுகளை குறித்து பொறுமையாயிருக்க வேண்டுமே தீர்ப்பளிக்கும் மனப்பான்மை எத்தனை நண்பர்களை பிரித்து விட்டது எத்தனை ஐக்கியங்களை உடைத்து விட்டது பிறர் மீது நாம் பொறுமை எழுப்பது போல் கடவுளும் நம்ம பொறுமை இழந்தால் என்ன கதி அந்தவா ஒருவன் தன்னுடைய எஜமான பத்தாயிரம் தாளந்துகள் கடன்பட்டு இருந்தான் இதை இப்பொழுது திரும்ப செலுத்துகின்ற பொழுது அவனால் முடியவில்லை கொஞ்சம் பொறுமையாயிருந்து சொன்ன உடனே அவர் அவனுக்கு அந்த முழு கடனையும் மன்னித்து விட்டான் அவன் போய் அவனுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் நூறு வெள்ளிக்காசுதான் கொடுக்க வேண்டும் அவனிடத்திலே போய் கேட்டான் கொஞ்சம் பொறுமையாயிருந்தேன் பொழுது அவனை கழித்து பிரித்து நிறுத்தி அவனை அங்கே சிறையிலே போட்டான் அப்போ அது அந்த எஜமானுக்கு தெரிந்தவுடனே நான் உன்னிடத்தில் எவ்வளவு பொறுமையாயிருந்தேன் நீ உன்னுடைய வேலைக்காரனிடத்தில் அவ்வளவு பொறுமையை காட்டவில்லையே என்று சொல்லி இவனை ஒரு பெரிய தண்டனைக்கு அவன் தீர்ப்பளித்தான் என்பதை நாம் அறிவோம் ஏழு எழுபது நாம் பொறுத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே துன்மார்க்கத்திற்கு தன்னை விற்று போட்ட இந்த உலகை நியாயந்திருக்க இயேசு என்றோ திரும்பியிருக்கலாம் அவரோ மனம் திரும்புவதற்கு போதுமான சமயம் இல்லை என்று யாரும் கெட்டு போக கூடாது என்று தமது வருகையை இன்னும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார் அவரது பொறுமையை தாமதம் என்று மக்கள் தப்பாய் கணிக்கிறார்கள் அவருக்கோ மக்களது கணிப்பை குறித்து அக்கறை இல்லை அவர்கள் ரட்சிக்கப்படுவதே அவரது விருப்பம் அப்படியே நாமும் பொறுத்து போவதை மக்கள் சமரசம் பண்ணி ஒத்து போகிறான் காம்பரமைஸ் பண்ணுகிறான் என்று சொல்லுவார்கள் நாமோ இயேசு பாவியாகி அந்த பெண்ணிடம் நடந்து கொண்டது போல பிறரோடு உள்ள எல்லா இடைபாடுகளிலும் அவர்களது மீட்பையே நாம் கருத்தாய் கொள்ள வேண்டும் கலாத்தியார் ஆறாம் அத்தியாயத்திலே ஒரு வசனம் முதல் வசனம் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை எச்சரிக்கையாயிரு மக்களை அவசரத்தினால் சீரழிக்க அல்ல அன்பினால் சீடராக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பல சமயங்களில் தெளிவாக நிதானிக்க முடியாததற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்முடைய கண்ணில் உள்ள பாறை ஆண்டவராய் இயேசு சொன்னார் உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடவே போடுவேன் என்று நீ சொல்லுவது எப்படி கண்ணிலே உத்தரம் இருந்தால் துரும்பு நமக்கு சரியாக தெரியாது முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பிறகு உன் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு தெளிவாக தெரியும் பிறகு நீ அவனுக்கு அந்த துரும்பை எடுத்து போட உதவி செய்யலாம் என்பதுதான் இயேசுவினுடைய அந்த தாற்பரியம் இப்போ அவர்களுடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் உள்ள பாடல் புத்தகத்திலே ஒரு நல்ல பாட்டு எனக்கு பிடித்த ஒரு பாட்டு அதில் ஒரு கவியை மாத்திர நான் பாட முயற்சிக்கிறேன் மாபியாம் என்னை நீனைக்க மண்ணான நானியம் மாத்திரம் ஐயா தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் தேவதூதரிலும் மகிபன என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்க ஜட்ஜ் நத்திங் பிஃபோர் தி அப்பாயிண்ட் டைம் வெயிட் டில் the Lord comes எங்கள் மீது பொறுமையாயிருக்கிற எங்கள் மகாபிரிய தேவனே எங்களுடைய சகோதர சகோதரிகள் அயலகத்தார் நண்பர்கள் உடல் வேலையாட்கள் திடீர் திடீர் என்று சொல்லி அவசரம் அவசரமாய் நாங்கள் பொறுமை பேசுகிற காரியங்கள் செய்கிற காரியங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொறுமைக்கு முன்னால் அவையெல்லாம் வேடிக்கையாய் தெரிகின்ற ஆண்டவரே எங்களுக்கு இரக்கமாயிரும் எங்களால் முடியவில்லை ஆண்டுவரே நன்றாக தெரிகிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு பொறுமை அது சாதாரண பொறுமை அல்ல நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறீர் என்று நன்றாக தெரிகிறது ஆனால் நாங்களும் ஒரு இடத்துக்கு பொறுமை காட்ட வேண்டும் என்று வரும்பொழுது தோல்வியடைந்து விடுகிறோமே நியாய தீர்ப்பு செய்து விடுகிறோமே கண்டனம் அணி விடுகிறோமே கடித்து கொதறி விடுகிறோமே ஆண்டவரே இது எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுடைய அன்பற்ற தரக்குறைவான இந்த செயல்களை கர்த்தன் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே எங்களுடைய பொறுமையின்மைக்காக நீர் எங்களை தண்டிக்க கூடாது தண்டித்தால் தாங்க முடியாது என்று சொல்லி உங்களுடைய பாதங்களை பிடித்து கொண்டு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் தொடர்ந்து தேவா நீர் எங்கள் மீது பொறுமையாயிரும் நாங்களும் மற்றவர்கள் மீது பொறுமையாயிருக்க கற்றுத்தாரும் கிருபை தாரும் பலம் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே